ஒருவர் மீது ஒருவர் கோபப்படாதீர்கள் புறக்கணிக்காதீர்கள் குறைபேசிக் கொள்ளாதீர்கள் உங்களில் ஒருவர் இன்னொருவர் வாங்கும் பொருளை விலை பேச நீங்கள் அல்லாஹுவின் அடியார்களாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரனாவான் அவனுக்கு இவன் அநீதம் செய்ய மாட்டான் இழிவுபடுத்திட அவனுக்கு உதவி செய்வதை விட்டுவிட மாட்டான் இங்கே உள்ளது என்று கூறி தன் நெஞ்சை மூன்று முறை சுட்டிக்காட்டிய நபி சொல்லு அலிஹிவசம் அவர்கள் ஒருவனின் தீமையை கணக்கிடுவதில் முஸ்லிமான தன் சகோதரனை இழிவுபடுத்துவதும் சேர்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமின் மீது அவனது ரத்தம் அவனது சொத்து அவனது கண்ணியம் விலக்கப்பட்டதாகும் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஐந்து ஆறு